يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا قرى قال يا أبت فعل ما تؤمر فتجدني إن شاء الله من الصابرين شكرا لك الله ربما الى, فيها من إلى آخر الحديث أو كما قال صلى الله الله صلى الله الله الله عليه عليه وسلم وسلم وصدق رسول سبحانه وتعالى الحمد لله ும் கருணையும் சலாமும்லிம் தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் சாபிண்கள் நல்லோர் ஹலனை மீதும் வரை அவரை பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் கண்டிருக்கும் அல்லாவுடைய நல்லே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுக்கு சுபகான தடித்து இருக்கிறானோ அவைவிட்டு முற்றும் முழுவதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதா ஹரியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் மூலம் அசியத்தை கொள்கின்றேன் இக்க கொல்லாக சங்கல் இஸ்லாம் என்று சொல்ல மார்க்குள்ள ஆலமின் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே முழு உலகத்துல முஸ்லிம்கள் முக்மீன்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தின் மூலம் அல்லாஹக்கு சுபகான ஊச பல அஹ்காம்கள பல ஹுகும்களை பல சட்ட திட்டங்களை பல கடமைகளை அவனுடைய வாழ்க்கையில வச்சிருக்கான் கணித்து நண்பர்களே இந்த அக்காம்கள சட்ட திட்டங்களை கடமைகளை அந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில அல்லாஹுக்கு சுபகான ஊசால வச்சு அந்த ஒவ்வொரு மனிதனுக்கு சேர்ந்தும் ரபுர ஆலமின் எதிர்பார்க்க கூடிய ஒரு விடயம் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே இந்த கடமைகளை முழுமையான முறையில அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கிறானா அப்படி இல்லமா பாராமுகமாக இருக்கிறானா என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கு சேர்ந்தும் பிரபுலா ஆலமின் எதிர்பார்க்கிற கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே சுமார் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால நோன்பு என்று செல்லக்கூடிய ரமபானுடைய மாதத்து அல்லாஹால்தான் அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை அந்த ரமபானுடைய மாதத்தை சீரான முறையில செழிப்பான முறையில மனிதன் கழிக்கிறானா என்பதை பாக்குறதுக்காகவே அதுக்கு பின்னால் அல்லாஹானுடைய முதல் குறைய எப்ப மனிதன் காண்றானோ அதுக்கு பின்னால யார் யாரெல்லாம் அஜ்ஜிக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய நிலைமையிலாங்க யார் யாரெல்லாம் அஜிக்கு போறதுக்கு தயாராக்கிறாங்க அவங்களுக்கு அல்லாஹால அனுமதியையும் குடுக்கறான் எஹராமுடைய ஆடைய கேட்டதுக்காக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர் அலே யார் யாரு தயாரிப்பு நஜிக்காக வேண்டி செவ்வாலுடைய முதல் நாள்லே அனுமதிக்கு இஸ்லாமுடைய ஆடைய கேட்டத்துக்காக வேண்டி இதுலேயே முழு உம்மத்துக்கு மல்லாஹாலா ஏ மனிதனே உன்னுடைய வாழ்க்கையில ஓய்வு என்று செல்லக்கூடிய ஒரு நேரத்தை பழக்கிக்கொள்ளாது ஓய்வு என்று சொல்லக்கூடிய நேரத்தை உன்னுடைய வாழ்க்கையில நீ பழக்கி கொள்ளாத நீ அமல் செய்யறதை விட்டும் நீ ரிபாத செய்வதை விட்டும் பின்னால அமல் என்று பழக்கோ நிச்சயமாக சத்தியமாக வாழ்க்கையை அதுதான் தரும் என்பதாக அல்ல அவசாலா இந்த அமல்களின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் படித்தார் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பரே நாங்க எல்லாம் இப்போ ஒரு மாதத்தை உனிதமான ஒரு மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் துலைஜா என்று சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு மாதம் ගණිතගුරිය සහෝදරලෙනෙන් බරහලෙ දුල්හිජ්ජා නෙල්ලකුඩිය මාදම් ඉන්ෂාඅල්ලා එංගලේ නෝකි අවස්ථරමහ වාරතු කිච දුල්හිජ්ජා වඩේ මාදතල අවල වෙන විශේෂ මානමල් අවල වෙන විශේෂ මානමල් අල්ලාහුවතාලා ඉන්ද දුල්හිජ්ජා වඩේ මාදත පත්ති කුර්ආන් නෙල්ලකුඩිය නේර දුල්හිජ්ජා වඩේ මාදතල වෙච්චික කුඩිය ඉරවල් අපස්සීම් අල්ලාහ් කුර්ආන් අනිහ තලිවාහ් තල්රා වලි ෆජිර වලි යාලි අෂර அல்லா செல்றான் பஜூருடைய நேரத்தின் மீது அல்லதால் பஜூருடைய துணையின் மீது சத்தியமாக அதுக்கு பின்னால் அல்லா செல்றான் ஒரையாளின் ஆட்சியர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் குரஹான்ல சத்தியம் என்று சொல்றான் ஒரு விடயத்துல சத்தியமிட்டு சொல்றதா இருந்தா கண்ணியத்துக்குரிய சகோதரின் நண்பர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு விடயத்துல சத்தியம் செய்யறதா இருந்தா அது மனிதனாக இருக்கட்டும் இது படைச்சனா என்ற போல சத்தியம் செய்யறான் அரே ஒரையாளின் அசுர் பத்து இரவுகள் மீது என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரின் நண்பரே அந்த பத்து இரவலும் விசேஷமான இரவலாக தான் தெளிவாகவே அஜீப்ல நதிய தெளிவாகவே சொன்னாங்க கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க ஜும்மா பிரயோசனமாயிருக்கு நிறைய அமல்கள் செய்யக்கூடிய அமல போல விசேஷமான நாட்கள் இல்லை என்பதாக சொல்றான் எந்த அந்த துல்ஹாவுடைய நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல் நிலைக்கு அத போல விசேஷமான அமல்கள் அல்லாஹ் கிட்ட இல்லை என்பதாக சொல்லப்படும் மேலும் நபியமல்ல ஒவ்வொரு நாளும் அதாவதுல தொடர்ச்சியாக நோம்பு குடிச்சிட்டு போவாங்களோ செல்லப்படுவது ஒரு நாட்டுக்கு அதாவது ஒரு நாள் நோம்பு குடிக்கிறார் ஒரு மனிதன் ஒரு நாளுக்கு பகரமா அல்லாஹு அவருக்கு ஒரு வருஷத்துடைய நோம்புடைய குழிய கொடுக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே நுல் ஹைஜா ஒரு நாள் நோம்பு பிடிக்கிறதுக்காக நோம்பு வருடங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே அது மாத்திரமல்ல இன்னும் தொடர்ச்சியாக சொன்னாங்க யார அந்த நுல் ஐஜாவுடைய இரவேல யாரு இரவுல நின்று வணங்குறாங்களோ யாரு இரவு ஹயாப் ஆக்குறாங்களோ எனவே கண்ணியாக விலங்க அம்மா விரும்பக்கூடிய ஒரு மாதம் இத வச்சுதான் உலமாக்கல் இந்த சிறப்புகளை வச்சுதான் இந்த குரானுடைய ஆதாரம் ஹதீசுடைய ஆதாரங்களை வச்சுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே உலமாக்கல் தெளிவாகவே தருறாங்க ரமதானுக்கு அடுத்தபடியா அடுத்தபடிய விசேஷமான நாட்கள் அல்லா ஒரு இடத்துல வச்சுனா என்ற முதல் பத்து நாட்கள் என்று சொல்றான் அந்த அளவுக்கு விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் தான் துல் முதல் பத்து நாட்கள் கணியத்துக்குரிய சகோதரர் நண்பராலே அது மாத்திரமல்ல விசேஷமான ஒரு நாளைக்கு நான் ஆதரவு வைக்கிறேன் அந்த அரப்பவுடைய தினத்துல யார் யாரெல்லாம் நோக்க பிடிப்பார்களோ முன்தின அதாவது நான் இரண்டாயிரத்தி பதினேழு கண்ணியத்துக்குரிய சகோதரே நண்பனாலே அந்த புனிதமான துசிஜாவுடைய பத்து நாட்கள் அடையக்கூடிய பாக்கி அல்லா தாள் வெளியத்துக்குரிய சகோதரே அது மாத்திரம் தான் ஒரு அமல்மிச்சமாக இருந்தேன்னு தெரிஞ்சுன்னா அல்லா பல அமல்களை தந்து ஆனா அஜுடைய மாதம் அல்ல விசேஷமான சில அமல்களை வெச்சு வைக்கிறான் இதை மாதத்துல மாத்திரம் செய்ய முடியும் அஜுடைய மாதத்துல மாத்திரம் வேற எந்த நாட்களையும் செய்ய முடியாது உதாரணம் நாங்க சொல்லுறோம் நாங்க சொல்லுகிறோம் அஞ்சு நேரம் தொழுகிறோம் பொறம்பான தொலைகைகள் மேல்மிச்சமாக ஏதாவது தொழுர்தா இருந்தா அல்லாஹு சுண்ணத்தான தொலைகைகளை வெற்றிக்கிறான் நசீதான தொலுகைகளை வெச்சுக்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களாலே மேல்மிச்சமாக தொழுரதா என்று இந்த தொலைகைகளை கொழு போதுமாக்கி கொள்ளலாம் அப்படி இல்லை நாங்க நோன்பு குடிக்கிறோம் நாங்க மேல்மிச்சமாக நோம்பு குடிக்க வேண்டிய தேவைகள் இந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே சுண்ணத்தான நோன்புகளாக வச்சுக்கிறான் அதே போல சதக்கா நாங்க அல்லாஹால சில அமல்களை வச்சிருக்கிறான் அத போல அமல்களை அல்லாஹால வேற எந்த மாதத்திலயும் வச்சது கிடையாது எந்த அமல்களிலும் வச்சது கிடையாது உதாரணம் ஹஜ்ஜுடைய மாதம் வந்து சேர்ந்தா செல்லக்கூடிய ஒரு அமலை வச்சிருக்கிறான் ஜமராத் ஜமராத் என்று தெரிவித்து கண்ணியத்துக்குரிய ஹஜு அந்த இடத்துக்கு போயிட்டு ஷெய்தானுக்கு கல்லடிக்கிறது கல்லடிக்கிறது ஜமராசுடைய அமல் இந்த அமல அல்ல பெருநாளுடைய தினத்திலிருந்து மூணு நாட்களுக்கு மாசு நடந்தான் இந்த டத்தர் போறாரு ஹஜ்ஜுக்கு ஜமராத்ல போயிட்டு நூறு கல்லடிக்கிறாரு எந்த விதமான கூலியும் கிடைக்க எந்த விதமான நன்மை இல்ல அல்ல எதை சொல்லிக்கிறானோ அதை செய்யறதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரன் நண்பரே இன்னும் ஒரு அமல எட்டாவது நாள் துல் ஹெஜாவுடைய சொல்லப்படுது முத்தலிஃப்ல சங்குறாரு எந்த விதமான கூறியும் கிடைக்க அதே ஒன்பதாவது நாள் அரப்பால சங்கிறது ஒரு நிமிடம் அல்ல ஒரு செகண்ட் சங்குறது கண்ணியத்துக்குரியவரே இப்படி ஒரு செகண்ட் சங்காட்டியும் அவருடைய அஞ்சு தேரார் தெளிவாக கேட்டுக்கொள்ளும் ஒரு செகண்ட் அரப்பாட யாரு தங்க இல்லையோ அவருடைய கண்ணியத்துக்கு ஒரு மனிதன் பைத்து அஜுடைய மாதம் அல்லாத நாட்கள் அரப்பாடே தங்குறே அஜுடைய மாதத்துல கிடைக்கிறத போல கூலி அந்த மனிதனுக்கு கிடைக்காது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரின் நண்பர்களே நம்முடைய ஆளுமையின் விசேஷமான அமல்களை வச்சிருக்கிறான் நாங்க எங்களை சில உள்ளங்கள் யோசிக்கலாம் ஏனப்பா பெருநாளுடைய தினம் மாத்திரம் ஜமராத்ல கல்லடி ஏழு எட்டாவது நாள் சில நேரங்கள் வரலாம் கணியத்துக்குரியதுல எந்தெந்த நேரத்துல எந்தெந்த விஷயங்களை தெளி அந்த நேரங்கள் அந்தந்த இடத்துல அந்தந்த விஷயங்களை செய்த கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எனவே உதாரணமா ஒரு விஷயத்தணக்கப்படுது இஸ்லாம் சுத்தத்தை விரும்புது எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறமோ இஸ்லாம் சுத்தத்தை விரும்புது ஆனா எந்த சுத்தத்தை அல்லா விரும்புறானோ எந்த சுத்தத்தை அல்லா ஆதரவு வைக்கிறானோ அச்சுடைய மாதம் வந்துட்டேன்டா அதே அல்லா தான் செல்றான் நெகம் பெட்டாத நெகம் வெட்டவானோ யார் எல்லாம் குர்பான் குடுக்கிறதுக்கு நீ எத்து வச்சுக்கிறீங்க நெகம் பெற்றதுக்கு அனுமதி இல்ல இந்த அல்லா சிவானோ நெகம் பெற்றது சுண்ண சென்றதாக அதே அல்லாஹன் செல்வரான் நிகம் பெற்றவா இந்த அல்லாஹ் மர்மஸ்தானத்துடைய முடிகளை நீக்கு சுத்தமா இருக்கிறது என்பது சுத்தமாக என்பதாக சொன்னாரோ அதே அல்லா தான் செல்வரான் அந்த முடிகளை நீக்கிறதுக்கு அனுமதி கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே நாங்க யோசிச்சேன்னு மேனிதான்ல செல்றான் கண்ணியத்துக்குரிய ஆரம்பத்துல சென்றதை போல அஜ்டைய பாடம் படிச்சு தாரதி அஜுடைய பாடம் என்ன செய்யுறதுன்னு சொல்லி சொன்னா அல்லா எந்த விஷயத்த செல்லிக்கிறானோ அதை அப்படியே செய்யுறதுதான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே எனவே நாங்க நீங்க விளங்கி சொல்லணும் அஜ்டைய பாடம் முழுக்க முழுக்க எங்களுக்கு படிச்சு தாரது யாகல்லா எனக்கு என்ன கடமைகளை அச்சுடைய மாதம் செல்லுங்கிறாயோ என்ன அமல்களை செய்யுமாறு செல்லிக்கிறாயோ என்னத்துக்களை சொல்லுங்கிறாயோ அதன்படி நடக்கிறதான் அஜ்ஜென்டாக நாங்க விளங்கி சொல்லணும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களாலே இத்தனை அமல்கள் அல்லாஹால அஜுடைய மாதம் வச்சிருக்கிறான் இன்னும் ஒரு மிக விசேஷமான அமலையும் அல்லாஹாலா வச்சிருக்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே எத்தனை அமல்கள் அல்லாவுடைய மாதத்துல வச்சிருந்தாலும் மிக விசேஷமான ஒரு அமல் தான் செல்லக்கூடிய பொருபானுடைய அமல் பொருடைய அமல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே நபியோக தெளிவா சொன்னாங்க பெருநாளுடைய தினம் ஈது அல்ஹா அஜுப் பெருநாளுடைய தினம் கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே அல்லாவுக்கு ஆக விருப்பமான அமல் பிராணிகளுடைய ரத்தத்தை ஓட்ட வைப்பது என்பதாக நபியோக சொன்னார் எங்கட உள்ள யோசனைகள் வரலாம் ஏன் நாடா ஏன் நாடா இருக்கணும் வெளிநாடா என்ன ஏன் உத்தரவா இருக்கணும் அல்ல ஏன் இப்படி தெளிவாகவே செல்லக்கூடிய இருக்கட்டும் ஒரு உற்சகமாக இருக்கட்டும் யார் அந்த பிராணி அல்லாவுக்காக குர்பான் கொடுப்பாங்களோ அந்த குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய முன்னால அல்லா செல்லிடுவானா நான் உன்னுடைய குர்பான கபூல் செஞ்சுட்டேன் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே அது மாத்திரமல்ல செல்லப்பொழுது அந்த பிராணியுடைய உடம்புல எந்த அளவுக்கு ரோகம் கழிக்கோ எந்த அளவுக்கு முடிகள் ஈர்க்கோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றதாகும் கணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே அல்லாஹு காலாவிட சில விசேஷமான ஒரு இந்த விடயத்திலேயும் உள்ளங்கள்ல சில கேள்விகள் வரும் இந்த விஷயத்திலும் சில நேரம் சந்தேகங்கள் வரும் ஏன் அதர குருபான் பொறுப்போணும் ஏன் இங்க குருபானுடைய அந்த ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வச்சு நாம ஒரு ஏழைகளை உதவி செய்யலுமே இல்லாட்டி பெண் பிள்ளைகளுடைய விஷயத்தை ஏதாவது கல்யாணம் செய்ய முடியாதவங்களுக்கு ஏன் மாடு கொடுக்கணும் இப்படி ஒரு யோசனைகளை எங்க உள்ளத்துல வரலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே அல்லாஹெல்ரான் ஆடு கொடுங்க அல்லாஹெல்ரான் மாடு கொடுங்க என்பதாக சொல்லக்கூடிய நேரடு எங்க உள்ளங்கள்ல பல கேள்விகள் வருவது இப்ராஹிம் அலை சம்பவத்தை எடுத்து நண்பரா ஆக புறந்தான் இந்த ஆயத்தை அறிவிக்கிற வகிக்கு நாலு விதமான படிமுறைகளை முதலாவது அல்லாஹு தாலா டிரெக்டாக நபிமார்களோட பேசுவார் இது முதலாவது ஆஹ கூடின தரஞ்சா ரெண்டாவது கண்ணியத்துக்குரிய அல்லாஹு ஜிப்ரீன் அலைத்தின் மூலமாக நபி அவங்களோட பேசுவார் இது ரெண்டாவது நபிமார்களோட பேசுறது ரெண்டாவது வகை மூணாவது விஷயம் இங்கு கணியத்து உள்ளத்துல ஒரு இல்லாம கொடுக்கிறது ஒரு செழிப்பு குடுக்கிறது ஒரு உதிப்பை கொடுக்கிறது இப்படி நடக்குமா இப்படி நடக்காதா உள்ளத்துல ஒரு உதிப்பை கொடுக்கிறது இது வகையில மூணாவது படித்தரம் நாலாவது படித்தரம் ஆக குறைஞ்ச தரஞ்சா தான் நபிமார்களுக்கு கனவுகளின் மூலமாக கொடுக்கிறது நபிமார்களுடைய கனவும் பகிதான் என்று லாவல மாசம் சொல்றேன் கணேசுக்குரிய சகோதரர்களை நண்பராலே அந்த வகை இப்ராஹிம் அலை அறிவிக்கப்பட்டது கனவுல என்ன செய்யுமாறு ஆத்த குருபான் அல்ல செல்லப்பட்ட விஷயம் ஒரு ஆல குர்பான் உன்னுடைய மகன குர்பான் குடு கணேசுரன் ஒரு ஆட்ட குர்பான் கொடுக்க சொன்னாவே ஆயிரம் பேசி பேசுவோம் மகன குர்பான் கொடுக்க சொன்னா என்னெல்லாம் செல்வோம் கணிக சோதர்களை நண்பரே இப்ராஹிம் அலிவலாம் இஸ்மாயில் அலி சலாத்து வல்லாது கேக்குறாங்க என்னுடைய அருமை மகனே இப்படி அல்லாஹ் செல்லுகிறான்னு என்ன செல்ல அந்த இஸ்மாயில் அலிஹலாத்து வலாம் செல்ற வார்த்தையை பாருங்க மிக தெளிவாக செல்றாங்க இப்ராஹிம் அலித் இஸ்மாயில் அலைறாங்க வாப்பா அல்ல உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறானோ அந்த விஷயத்தை இஸ்மாயில் அலை எந்த அளவுக்கு தயாராகிறாங்க என்றால் தெளிவாகவே கிதாபில் எழுதுறாங்க இஸ்மாயில் அலை வாங்க வாபா இன்சான் என்ற ரீதியில எனக்கு வருத்தங்க வரதான் நான் சில நேரம் துடிக்கலாம் கூட தருக்க கூடிய நேரம் என்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்க கலத்தி போட்டுடுங்க உள்ளத்துல இறக்கம் வந்துடும் என்ன அடைய என்னுடைய மகன் அறுக்க போற இறக்கம் வந்துடும் சில நேரம் நீங்க கவலைப்படுவீங்க முகத்த அடுத்த பக்கம் திருப்பி வைங்க பாப்பா கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே இஸ்லாம் எதிர்பார்க்கறது என்னது பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மனிதன அல்லாஹு அமல் செய்யுமாறு சொல்லியிருக்கிறான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பனாலே அந்த அமல அல்லா விரும்புறதை விடவும் விசேஷமா செய்யிறது இதை தான் இஸ்லாமிய பார்க்கு நன்னேடுகுறி சகோதரர்களே remember the Quran la ayat therukran balalla aslama wasallahu lil jabeen aslama enna rwaata islam indra vaartheyil nundigi idu islaathikku vanga polendra karuthalla oorthiyaa murayila mahanum vaapom sen islaatha hayaasa kapuri neram alla qur'an solraal wasallahu lil jabeen naang or aathai therikku waradina wali ibraheem ibraheem aatha qurban kurine eekiran enna alla ad sadaqat arruya ninga kanava unmayaathinga ibraheem கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பனாலே எனவே உள்ள சில கைய வச்சு யோசிங்க அல்லா செல்றா செஞ்சு போட்டுக்கிறது ஆக முக்கியம் எப்ப எங்க புத்திய போட போறோம் ஏன் இப்படி செய்யணும் ஏன் வட்டி ஹாராம் ஏன் தாரி வைக்கணும் ஏன் ஜூப போடணும் ஏன் பரத போடணும் இப்படி புத்திய போடுறதுக்கு கண்ணியத்துக்குரிய அமலே கடைசி அல்லாஹ் அதா இறங்குறது ஆச்சரியமான ஒரு விடயம் அல்ல ஷைத்தானுடைய விஜயத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க இந்த ஷைத்தானுடைய விடமைத்தி கும்படாது நல்லா யோசிங்க புத்தி கும்பிடாது நாங்க யோசிக்க மாட்டோம் அல்லா என்ன செல்றான் நீபெலி நீ ஆதமுக்கு சுஜூத் செய்யும் நாங்க என்ன என்ன சொல்லுவோம் அல்லாவ தவிர வேற யாருக்கும் செய்யறேன் அவன் அல்லாவுக்கு தானே செய்யும் தண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பரே சுஜூது செய்ய சொன்னவனே அல்லாதான் அரே சுஜூது யாரு செய்ய அல்லாதான் செல்றான் செய்யப்பா ஒனைய பழச்சதும் அல்லாதான் ஆதம படைச்சதும் அல்லாதான் சுஜூது பேசாம செய்றே இவர் அவர்து போடுறார் அந்த இடத்துல நான் இருக்கும் அவரு மண்ணுரிய நண்பரே போடுறார் அந்த இடத்துல கடைசியில் அவனுடைய நிலம் உலகத்துல தூக்கி நீக்கப்படுறது மாத்தமல்ல அல்லா தொய்லத்துல கூட இடம் இல்லை கூடிய நேரம் பெருமை உள்ளத்துல வந்துட்டா புத்தி அமலுக்கு முன்னால புத்திய போடுறோமா கண்ணியத்துக்குரிய சகோதர நண்பரே துணியாதல் தான் கேவல உதாரணம் உதாரணம் சரி எங்க வீட்டுல ஒரு வேலைக்காரர்க ஒரு பொம்பளை செய்கிறா அவளை நாங்க கூப்பிட்டு சொல்றோம் இன்னைக்கு எங்க வீட்டுல முக்கியமான விருந்தாளிகள் அவங்க நீ என்ன செய் ஆடரித்து ஆக்கு மாடு மாடரத்தையும் கோழியும் ஆக்கு மீனும் ஆக்கு கருவாடும் ஆக்கு இப்படி லிஸ்ட் ஒண்ணு போட்டு கூடவே போனோம் பொதலா இது கண்ணியத்துக்குரிய சகோதரனை ஏழு படிச்சு பரிபாலிக்க அந்த நாயன் செல்ற நீ இப்படி செய்ய சொல்லி நாங்க புத்திய போடுறது சரியா கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே முதலாவது அடிமத்தனம் வர உள்ளா என்ன செல்றானோ செய்வன் அவ்வளவுதான் இப்படி உள்ளத்துல வரும் மஹமுத் ஹஸாலி என்று செல்லக்கூடிய இஸ்லாமியத்துல ஒரு அரசர் ஆட்சி சென்று கொண்டு வந்தார் இவருடைய சபையில புத்திஜீவிகள் அரசர்கள் அமைச்சர்கள் அடிமையோட சரியான இறக்கம் சரியான இறக்கம் இப்ப மத்த அமைச்சர் வேலைக்கெல்லாம் இது கொஞ்சம் கோபம் என்னப்பா மதியமால இத்தனை புத்திசாலிகளை இத்தனை படிச்சவங்க இத்தனை புத்திஜீவிகளீக்கிறோம் ஆனா இந்த அரசர் வந்து இந்த அயாசோட தான் இரக்கம் என்ன காரணம் நாங்க போயிட்டு கேட்போமே அரசர் கிட்ட போறாங்க போயிட்டு கேட்கறாங்க அரசர் எத்தனை புத்திஜீவிகள் மதியமாலிக்கிறோம் நீங்க என்னப்ப அந்த அடிமையோட இரக்கம் ஆகிக்கிறீங்க அரசர் பேசல சென்னாங்க இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய பெருமதியான ஒரு முட்டை எடுத்துட்டு வாங்க எடுத்து வரப்பட்டிச்சு கொடுத்தாங்க ஒரு அமைச்சர் கையில இந்த முத்த பத்தி கொஞ்சம் செல்லுங்களேன் அவருக்கு செல்றாரு இது இந்த நாட்டுல வந்த முத்து சரியான பெருமதி இதெல்லாம் கிடைக்காது லேசில இப்படி பெருமையா செல்றாரு என்னவா சூசி போட்டு உடைங்களே என்ன அரசே இதெல்லாம் உடைக்கிறது மூடத்தானு இந்த முத்தெல்லாம் கிடைக்காது இப்படி அதை பத்தி வரணுன்னு அரசர் செல்றத செய்யறாரு இல்ல ரெண்டாவது அமைச்சர் அதுவும் அதே தான் செல்றாரு உடைக்கிறாரு தூக்கி போட்டு உடனி உடைக்கிறாரு இல்ல மூணாவது நாளாவது அப்படியே போய் நான் கையில கேக்குறாங்க அயாத் முத்த பத்தி செல்லுங்களே வெறும் செல்லார் அவசரே அவன் சென்னதெல்லாம் பெருமதியான முத்து தூக்கி போட்டு உடைங்களே ஒரு பேச்சு மூச்சுக்கூடிய அமைச்சர் எல்லாம் குழம்பிட்டான் கேக்குறான் என்னப்பா உனக்கு பைசியமா ஆயா அரசர் செல்வதுக்காக நீத்தோட சித்தாய் கொஞ்சம் கொஞ்சுங்க அரசர் சொன்னா புரிஞ்சுங்க நான் விசாரிக்கிறேன் அயாது ஏன் அப்படி செஞ்சீங்க இந்த முத்து பெருமதின்னு சொல்லு தெரியாவா அரசே இந்த முத்து பெருமதி என்றதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல உண்மையாகவே நமக்கு பெருமதி தான் இந்த முத்தை விட உங்களுடைய வார்த்தை எனக்கு பெருமதி இந்த முத்த தூசி போலேசி உங்களோட வார்த்தைக்கு மாற்றம் செய்யறது எனக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இந்த அதிமத்தனம் தான் உள்ளத்துல வரணும் யாருலா நீ செல்றியா அது அவனாய்க்கும் அறுப்பாள் அவ்வளவுதான் இவராக இருக்குதான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர நண்பராளே அஜ்யம் எங்களுக்கு படிச்சு தா மிக முக்கியமான யோசிக்க ஆரம்பிப்போமோ அது என்ன அப்படி இதனை புத்திய போட்டு யோசிக்க ஆரம்பிப்போமோ கண்ணியத்துக்குரிய சகோதர நண்பராலே இந்த மத்தியமா அப்படி யாருக்கும் சரி எண்ணங்கள் வந்தா அவசர வைச்சு அவசர வைச்சு பார்த்தீங்க சைத்தானியத்துடைய அடையாளம் கண்ணியசுரிய சகோதரர் நண்பர்களே இந்த ஹஜ்யோ சிறப்பு எழுதிக்கலாம் வருஷம் வருஷம் ஹஜிக்கு போறாரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவரிசி போறாரு நாங்க ஒரு அம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவரிக்கு குருபான மாத்திரம் அப்பா குடுத்து கொண்டு வரோம் எங்களுக்கு ஹஜ்ஜுக்கு ஒரு பாத்தியம் கிடைக்குது இல்ல கண்ணிய சகோதரர் நண்பர்களே தெளிவாக கேட்டுக்கிறோம் ஹஜ்ஜில் வைக்கக்கூடிய ஹஜ்ஜாதிகளும் ஒன்றுதான் குருபான் குடுக்கக்கூடிய நீங்களும் ஒன்றுதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஹஜ்ரைய மாதம் வந்துட்டா ஒரு பான் குடுக்கிற வரைக்கும் அவங்களோட ஹஜ்ஜில நெகம் பெற்றது இல்ல ஒரு அழகான ஒரு சூரத்தை தானான் இல்ல ஹஜ்ஜில் ஒரே சூரத் தான் நீங்களோலும் நெகம் பெற்றல நீங்களோலும் முடிகள் வெற்றல ஹஜ்ஜில் வைக்கக்கூடிய அவங்களோலும் முடிகள் வெற்றல ரெண்டு பேருக்கும் ஒரே தர்ஜாக்கள் தான் கணேசபுரிய சகோதரனை நண்பரே ஒரே ஒரு வித்தியாசம் அவங்க அங்க நீங்க இங்க அவளும் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே ஹஜ் அல்லாஹு எதிர்பார்க்கறதுல தெளிவாக செல்ற உங்களுடைய மாமிசங்கள் எல்லாம் போயிட்டு சேர்தல்ல கணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே அந்த காலத்துல அரசர்களுக்கு ஒரு பழக்கம் இஞ்சபடியென்றா யார் சாரி ஹதியாக்கள் கொண்டு வந்து சந்தா யார் சரி அன்பளிப்புகள் நன்கொடைகள் கொண்டு வந்து சந்தா அந்த அன்பளிப்புகள்ல மேல கைய வைப்பாங்க அப்படி வெற்றி செல்வாங்க இந்த அன்பளிப்பை நான் எடுக்க மாட்டேன் ஆனா அன்பளிப்ப நான் கபூல் செஞ்சுட்டேன் உன் அன்பளிப்பது தக்குவா மீன்போ நீ அரைக்கிற பிராணிய அல்லா செல்லிப்பான் கைய வச்சு நான் கபூல் செஞ்சுட்டேன் நான் ஏற்றுக் கொண்டுட்டேன் உங்களோட தக்குவா மாத்திரம் நான் எனக்கு வருது நீங்களே காப்ப எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே இரட்டி அறுக்க சென்னா ஆடு மாடு அறுக்க செல்லி இருக்கலாம் என்பதாக ஒரு வரமுறை நிறைச்சுகிறார் நண்பராலே இப்படி ஒரு புறபானுடைய அமல் வருஷம் வருஷம் எங்களுக்கு ஒத்தாரிட்டி ஒன்று தார்டு மதியின் மூலமாகவும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலங்கள்ல பெரிய ஒரு பிரச்சனை வந்து இந்த புறபானுடைய அமல் கண்ணியத்துக்குரிய சகோதர நண்பர்களாலே ஒரு சில நண்பர் ஆளாட ஒரு சில ஆட்களால கண்ட மாதிரி பொருளான் கொடுக்கறது ரோட்ல அந்நிய மக்களுக்கு முன்னால சோள்களை போடுறது அதை செய்யறது இது செய்யறது இதனால பாடிய பிரச்சனைகள் வந்து நான் அல்லாட கேட்பேன் இந்த வருஷம் அப்படி ஒன்றும் இல்ல அப்படியான கதைகளும் வரல நீங்க முக்கியமான ஒரு விடயம் தான் அறுக்கக்கூடிய பிராணிகளுடைய விஷயங்களை மீடியாக்களை போடுறது முதலாவது நிப்பாக்கு எதுக்கு எடுத்தாலும் ஷேர் வீட்டுல பொருள் சம்பளம் சோரும் உடனே அடிச்சா வாட்ஸ்அப்ல பொருள் சம்பளம் சோறும் உடனே பத்து பேர் பதினெட்டு பேருக்கு ஷேர் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க கன்னியாசுரிய சகோதரர்களை நண்பர்களாலே முதலாவது எந்தெந்த விஷயங்கள் அனுப்பணும் என்பதாக புத்தில ஆட அறுக்கிறது சொந்த இது எந்த அளவுக்கு மனித உரிமையை பற்றி பேசுறது இஸ்லாம் உரிமையும் அல்லா செல்றான் அல்லா புராண சில உலமாக்கள் கிட்ட கேருங்க உமமும் உமமும் நம் சாடுவோம் அல்லாஹ் புராணம் தெளிவாகவே செல்றாள் உங்களை போல அதுக்கும் ஒரு கம்யூனிட்டி உங்களே போல ஒரு சமுதாய மிரகத்துக்கு நீக்கி நன்றி செலுத்தீங்க மிருகங்களும் அதை போல அல்லாக்கு நன்றி செலுத்தி மிருகங்களை பத்தி பேசுது கண்ணியத்துக்குரிய நாங்க அதிகமா கேள்விப்படுற சம்பவம் நீங்களும் கேள்வி எப்படி மிருகத்துடைய ஒரு விஷயத்தை வச்சு நரகமா சுருக்கமாண்டு முடிவாக கூடிய சந்தர்ப்பங்கள் நீ ஒரு பெண்மணி நல்ல அமல் செய்யற பெண்மணிவாத செய்த பெண்மணி பூனைக்கு தண்ணி கொடுக்கல பூனைய கெட்டி போட்டா நரகத்துக்கு போனாதான் இல்லையா இஸ்லாம் பேசுது இஸ்லாம் பேசுது கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே அதே முழுக்க முழுக்க விபச்சாரம் ஒரு பெண்மணி ஒரு மோசமான ஒரு பெண்மணி கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா சொற்கானா இல்லையா மிரகத்துடைய உரிமையை பத்தி தெளிவாக இஸ்லாம் செல்லுது மிருகத்தோடு நடந்து கொள்ற விதத்தை வெற்றி கூட நரகவாதியா சொருக்கவாதியா என்பதை முடிவு செஞ்சு கொள்ளலாம் எனவே கண்ணிய சகோதரர் நண்பர்களே குத்திலடுங்க ஒவ்வொருத்தரும் நாங்கள் இயக்கக்கூடிய நாடு அந்நிய நாடு எங்களுக்கு எப்படி ஒரு அத்தாரிட்டி எங்களுக்கு எப்படி ஒரு அனுமதி கிடைச்சது ஆகப்பெரிய விஷயம் இதனால அடுத்த மனிதர்கள் செலவங்க இந்த விஷயங்கள் நாம் தங்களுடைய விஷயம் பிடிக்காம நாங்க அந்த விஷயங்களை மறைமுகமாக சேரும் எந்த அளவுக்கு இஸ்லாம் அனுமதி சந்திக்கோ அந்த அளவுக்கு ஜீவசாருண்யம் என்ற அமைப்புல அந்த நிறுவனத்தோடு நடக்கிறது நாட்டுடைய சட்ட திட்டங்களை பேணி நடக்கிறதா முக்கியம் எனவே கணியசுரிய சகோதரர்களை நண்பனாலே புதிதமான அன்புடைய மாதத்தில் இருக்கிறோம் எந்தெந்த அமல்கள் தரப்பட்டிருக்கோ எந்தெந்த அமல்களை செய்யுமாறு அல்லா தெரிவிக்கிறானோ அந்தந்த அமல்களை ஒவ்வொரு மனிதன் கிட்டையும் எதிர்பார்க்கிறேன் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ என்லாமத்தோட அமைச்சிக்கூடிய பாத்தியத்துல முழுமையான முறை எனக்கு தருவானா யானை பாவங்களை மன்னிக்கிறாயா குற்றம் மன்னிக்கிறாயா அறிந்து மரியாமல் செய்ய தோடர்களை மன்னிக்கு நிச்சயமாக நாங்கள் தாய் தந்தையுடைய தாய் தந்தைகளை அவர்களுடைய கபாலமாக்கிறா சொர்க்கத்துல நாராயணத்துடைய இறுதி முடிவு நல்லதாக கிடையாது கனிமாவோடு எங்களுடைய கைப்பற்றிடுவாய்